அச்சமற்றி இருப்பவராகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் அன்றைய தேவைக்கு உணவு உள்ளவராகவும் இருந்தால் அவர் உலக இன்பங்கள் அனைத்தையும் கொடுக்கப்பட்டவர் போலாவார் என்று நபிசல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று நான்கு ஆறு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்